ம் பிரபாரிஜாத்தய தோத்திரவேற்றைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதா நம அயனம் அனைத்தம் அனைம் திவ்யோயுதம் திவ்ய மாலியம் வரதரம் திவ்யம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோ முகம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய யோக மாயா சக்தியினால விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டி அருளுகிறார் அதை சஞ்சயர் வர்ணனை பண்ணுகிறார் அநேக வக்ர நயனம் ஏக்கம்னா ஒன்று அநேகம்னா ஒன்றல்ல பலன் அர்த்தம் வக்ரம் என்றால் முகம் நயனம் என்றால் கண்கள் அப்படி எண்ணற்ற முகங்களும் கண்களும் அப்படிங்கிறார் முகங்களில் இருக்கிற கண்களை பிரிச்சு பிரிச்சு சொல்றார் அநேக அத்புத தரிசனம் வியப்புக்குரிய எண்ணற்ற காட்சிகள் அங்கே தோன்றுகிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய சரீரத்தில் காணப்படுகிறது ஆக எண்ணற்ற வியப்புக்குரிய காட்சிகள் அது மாத்திரமல்ல எண்ணற்ற தெய்வீகமான இந்த மாயைக்கு அப்பாற்பட்ட சிறப்புடைய அதாவது நாம் சாதாரணமாக பார்க்க முடியாதுன்னு அர்த்தம் ஆபரணங்கள் அணிகலன்கள் நகைகளை போட்டிருக்கிறார் அது மாத்திரமில்லை எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இருக்கக்கூடிய வடிவமாக அது காணப்படுகிறது திவ்ய அநேக உத்தியத ஆயுதம் ஆயுதம்னு சொன்னால் ஆயுதங்கள் வெப்பன்ஸ் சொல்கிறோம் இல்லையா ஆயுதங்கள் போர்க்கருவிகள் உத்தியத்தைன்னா அதை எடுத்துக்கொண்டு போருக்கு தயாராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியது ஆனால் இதெல்லாம் தெய்வீகமான ஆயுதங்களாக இருக்கின்றன அதை ஏந்தி இருக்கிறார் பகவான் விஸ்வரூப பகவான் திவ்ய மால்யாம்பர தெய்வீகமான மாலைகள் ஆடைகள் அவைகளையெல்லாம் தரித்திருக்கிறார் திவ்ய கந்த அனுலேபனம் தெய்வீகமான சந்தனத்தை உடலெங்கும் பூசி இருக்கின்றார் சர்வ ஆச்சரியமயம் எல்லையில்லாத ஒரு வியப்பு வெளிப்படுகிறது அனைத்திற்கும் சர்வாச்சரிய மயம் ஆக எங்கு பார்த்தாலும் வியப்புக்குரிய காட்சியாக தெரிகிறது கிருஷ்ணருடைய சரீரம் காணப்படவில்லை திடீரென்று விஸ்வரூபம் கிருஷ்ணருடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்டு கிருஷ்ணனுடைய சரீரம் மறைந்து விட்டது என்று நாம் புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் ஒரு பிரிய மாபெரும் மாயக் கண்ணன் காட்டி அருளுகிறார் அந்த எல்லையற்ற வியப்புக்குரிய தேவன் தேவன்னா ஒளி பொருந்தியவன் அனந்தம் அனந்தம்னா முடிவற்ற விஸ்வதோ முகம் எங்கும் எல்லா திசைகளையும் நோக்கி இருக்கக்கூடிய தலைகள் அங்கே காணப்பட்டது அப்படின்னு சஞ்சயர் திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு வர்ணிக்கிறார் மேலும் இந்த வர்ணனை தொடர்ந்து செல்லுகிறது தொடர்ந்து படிப்போம் பகவானுடைய அருளால் மன தூய்மையை பெறுவோம் மனதை பரந்த விரிந்த மனதாக ஆக்குவதற்கு பகவான் அருள் புரியட்டும் அநேக வக்திரநயனம் அநேகாத் பர்சனம் அநேக திவ்யாபரணம்